நாலரை மணிக்க தெரியுதா நாலரைக்கெல்லாம் நீ வந்து சரி வந்துடுறேன் பதினாறு வந்து சாயந்தரம் நாலரை மணிக்கு செய்ய வந்துட்டான் இந்த முண்டை என்ன பண்ணதுன்னா இனிமேதான் வந்து தலை சீவிக்கணும் கொஞ்சம் காப்பியும் குடிச்சுக்கணும் என்னடா சினிமாவுக்கு வந்துட்டாரு இத வந்துட்டு வருவது விரைவு பற்றி மிக விரைவில் வந்து விடுவேன் என்பதனால வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டான் அப்ப விரைவு கருதியோ உறுதி கருதியோ நடக்காததை நடந்ததாக சொல்லலாம் எங்க இருக்குது தொழுகாப்பியம் என்ன சமையல் ஆயிட்டுதான்னு சொன்ன அங்க என்ன கொஞ்சம் காய்கறி தகராறு பச்சடி வைக்கல ஆயிட்டான்னு சொன்ன அதெல்லாம் ஆயிட்டுங்களே எல்லாம் போடலாமா இல்ல எல போடலாம் எப்படி சொல்றாங்க கேட்டா எப்படி இருந்தாலும் இவங்க மோமெல்லாம் கழுவிட்டு வருவாங்க தின் போடுவாங்க தனி இன்னும் தெளிக்கணும் அதுக்குள்ள ஆயிடும் இப்படி வாரா நிகழும் காலத்தும் ஓராங்க நிகழும் இனச்சொற்க இறந்த காலத்தை குறிப்பிட கொடுத்தல் விரைந்தவருடைய என்று சொல்லுவாப்பி சொல்லுவதுனால இது விரைவு கருதியும் நிச்சயமாக உறுதி கருதியும் இவ்வாறு கூறினோம் என்று சொல்லி அமைதிப்படுத்தணும் இதத்தான் திருவள்ளுவர் எதனால இந்த புத்தி வந்ததுப்ப தொகாப்பியம் படித்த புத்தி மட்டுமல்ல திருக்குறள் பரிமையல் படித்த புத்தி மலர்மிசை ஏகினான் மான அடி சேர்ந்தார் மூணாவது குரல் நிலைமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை எந்த மலர் தாமரையா அல்லது ரோஜா பூவா இல்ல இந்த அன்பால் நினைகின்றவுடைய மனமாகிய மலர் அந்த அன்பால் நினைந்த பிறகுதானே பெருமான் ஏகுவான் இவன் இவர் என்ன மலர்மிசை ஏகினான் என்றார் அவன் நினைக்கவே ஆரம்பிக்கல இவர் அங்க போயிட்டாங்கிறார் ஆண்டவன் எப்படி படிக்கணும் மலர்மிசை ஏகுவான் இவங்க நினைக்க திரகவன் நெஞ்சம் இடமாக போய் கொள்ளுவான் என்று சொன்னார் பார்த்தார் ஏகுவான் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார் பாரா காலத்து நிகழும் காலத்தும் ஓராங்க நிகழும் வெனைச்சொற்களை இறந்த காலத்து குறிப்பு விரைந்த பொருள் என்பது ஓத்தாகல ஓத்துனா இலக்கணம் என்பது ஓத்தாகலின் என்ன விளங்குச்சு நமக்கு இவ்வளவு விளக்கணாதான் விளங்க இல்லையு கேட்டா காலத்தால் கூறினார் என்பது இலக்கணமாகலின் எப்படி இருக்குமே அதனாலதான் பாரா போன பரிமேல உடைய படிச்சு தொலைக்கணும் இல்லைன்னு சொன்னா ஒரு கேட்டான்னு வச்சுங்க ஐயா, மூணாவது குரல் திருக்குறள் இந்த காலம் தகராறு என்ன நீங்க மனசாக நினைச்ச பிறகுதான ஆண்டம் வருவான் திருவள்ளூர் அவசரப்பட்ட ஆமா என்ன பண்ணுவான் முண்டான் திருவள்ளுவர் செய்த தவறுகள் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவான் இது மூணாவது குரல் இருக்குது இது போல என்ன பலர் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சிருவான் இந்த மக்கள் என்ன பண்றது பரிமேல உர பணியாப்பா திருக்குறளை உண்மை உணர வேண்டுமானால் பரிமையல் உரை படிக்கணும் அவன் தான் போயிருக்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் இலக்கண அறிவு இந்த பக்கம் இலக்கிய அறிவு இன்னொரு சமய அறிவு எல்லாம் இருந்திருக்கு கொட்டுறான் நீ மூணு அறிவுமே உனக்கு ஜீரோ வாச சமய அறிவு தான் சமயம் சார்ந்தா தண்ணி பிறந்துருது இலக்கணம் அது வேப்பங்காயும் எட்டி காயும் சேர்ந்து கொஞ்சம் பாக காயும் சேர்த்து காய் போட்டது இலக்கணம் படிக்க மாட்ட அப்புறம் எப்படி உனக்கு புத்தி வரும் திருவள்ளுவர் செய்த தவறுகள் அல்லது திருவள்ளுவரும் தவறினோம் இனிதான் போய் அவரை போய் தாங்கறவரை போங்க நான் எனவே இப்பொழுது பாத்தீங்களா காரண்கனக கிழியது அறைந்த நம் தருமிக்கு பொற்கடி கொடுத்தது சொன்னோம் என்று சொல்லிவிட்டார் ஆனா இன்னும் கொடுக்கல தான் ஆனா அப்படி ஏன் சொல்லுகிறார் பாலா காலத்து நிகழும் காலத்து சொல்லிட்டோம்னா சரியா இனி